ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என் மனம் கெட்டு விட்டது என்று உங்களில் ஒருவர் கூற வேண்டாம் எனினும் என் மனம் இறுகிவிட்டது என்று அவர் கூறட்டும் என்று நபி சொல்லு அலிசல்லி ஆறு ஒன்று ஏழு ஒன்பது முஸ்லிம் இரண்டு